பாடம் ஏழு மாதவிடா ஏற்பட்ட பெண் காபத்துல்லாவின் வலம் வருவதை தவிர கடமைகளையும் நிறைவேற்றுவது மாதவிடா ஏற்பட்ட பெண் குரான் வசனங்களை ஓதுவதில் எந்த குற்றமும் இல்லை என இப்ராஹிம் அந்நஹி கூறினார்கள் குளிப்பு கடமையானவர் குரானை ஓதுவதில் எந்த தவறும் இல்லை என இபுன் அப்பாஸ் ரெல்லாமோ அவர்கள் கருதுகிறார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்ல அவர்கள் தமது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவதுக்கு பெருநாளன்று மாதவிடா பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி ஆண்களைப் பெண்களும் தற்பீர் சொல்லி பிரார்த்திக்குமாறு ஏவப்பட்டோம் என உம் அத்தியாரதியாக அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஹெர்க்கல் மன்னருக்கு எழுதிய கடிதத்தில் அந்த மன்னர் வாங்கி படித்த போது அதில் பிஸ்மில்லாஹி ரஹீம் வேதம் அருளப்பட்டவர்களே எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பொதுவான ஒரு விஷயத்தின் பால் வாருங்கள் என்ற மூன்றாவது அத்தியாயம் எழுதப்பட்டிருந்தது என அபு சுஃபியான் இபுன் அப்பாஸ் லதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹஜ்ஜின் போது ஆயிஷா ரவி அல்லாஹூ அவர்களுக்கு மாதவிடா ஏற்பட்டுவிட்டது அப்போது காமதுல்லாவை வளம் தொழுவதையும் தவிர ஹஜ்ஜுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றினார்கள் என நான் குளிப்பு கடமையானவனாக இருக்கும் போது ஆடு மாடுகளை அறுப்பேன் அல்லாஹோடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டதை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் என ஹக்கம் குறிப்பிடுகிறார்கள்